நற்றினை இன்றைய தகவல் துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை முத்துக்குமர சுவாமிவான் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வார்த்தையை கொட்டிவிட்டு மற்றவரின் கோபத்திற்கு ஆளாகாமல் மௌனமாக இருப்பதே சிறந்தது யார் எதை சொன்னாலும் அவசரப்படாமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்தால் துன்பம் தரக்கூடிய செயல் எதுவும் இல்லை நதியை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் வெற்றியின் கட்டளைகள் என்ன என்று புரிந்து செயல்பட வேண்டும் நம்மை நாம் நன்கு உணர்ந்து கொண்டு திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பிறரது மதிப்பீட்டிற்கு தலை வேண்டும் பிறரோடு ஒத்து வாழ முயற்சிக்க வேண்டும் நாணலை போல் வளைந்து கொடுத்து அரசை போல் நின்று ஆட்சி செய்வோம் இவ்வகை பண்புகளால் வெற்றி என்ற கோபுரத்தின் உச்சியை அடையலாம் காட்டுராஜா சிங்கத்தின் குகை வாசலில் ஏகப்பட்ட மிருகங்களின் கூட்டம் காட்டுராஜா வேட்டையாட சென்ற கால் விரலில் அடிபட்டு சிங்கராஜாவை பார்த்து விட்டு திரும்பின சிங்கராஜா காலில் வளமான கட்டுடன் கட்டிலில் படுத்து கிடந்தது அருகே சிங்கராணியோ வழியும் கண்ணீரும் அமர்ந்து இருந்தது ஒவ்வொரு மிருகமாக வரிசையாக சென்று கொண்டிருந்த போது வரிசையின் இடையே வந்து புகுந்து கொண்ட குள்ள சிங்கராஜாவின் அருகே சென்றதும் பெருமூச்சு விட்டபடி ஹம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற சிங்கராஜாவுக்கோ கடும் கோபம் விட்டது நமது காலில் உள்ள ஒரு விரலே போய்விட்டது இந்த குள்ள நரியை நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று கூறுகிறதே பிடியதை அடைத்துவை குகை சிறையில் என கட்டளையிட்டது சிங்கராஜா சிற்பாய் குரங்குகள் பாய்ந்து நரியை பிடித்து இழுத்துச் சென்றன ஒவ்வொரு காரியமும் நமது நன்மைக்குத்தான் நடக்கிறது என்ற உண்மையை தானே சொன்னேன் என்று புலம்பியபடியே சென்றது குள்ள சிங்கராஜாவின் காலில் ஒரு விரல் இல்லாமையால் சிங்கராஜாவால் கம்பீரமாக நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி நடந்தது அதனால் மிருகங்கள் எல்லாம் மறைமுகமாக நொண்டிராஜா என்று அழைத்தன இப்படி சிங்கராஜாவை எல்லோரும் அழைத்து கேலி செய்வதை கேட்டு சிங்கராணிக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது என்ன செய்வது இந்த பட்டத்தை சூட்டியது எந்த மிருகம் என்று தெரிந்தால் இளவரசன் சிங்கக்குட்டியிடம் தண்டனை கொடுக்க சொல்லாமே என்று நினைத்தது சிங்கராணி உண்மையில் இப்படி பெயர் வைத்தது குறும்புக்கார முயல் என்பது எவருக்கும் தெரியாது சிறையில் அடைகொட்டிருந்த குள்ளனரிக்கோ செய்வ உணவே தினசரி ஒரு வேலை தரப்பட்டது காட்டுக்கிழங்கையும் கனிகளையும் பார்த்தாலே குள்ளனரிக்கு குமட்டி கொண்டு வரும் என்ன செய்வது வாயை வைத்துக் சும்மா இருக்காமல் வார்த்தையை கொட்டிவிட்டு வாழ்க்கையை கெடுத்து கொண்டோமே என நரி வெகு நாட்களாகியும் குணமாகாமல் காலை நொண்டிக் கொண்டே ஒரு நாள் காட்டில் வெகு தூரம் வேட்டைக்கு வந்துவிட்ட சிங்கம் ஒரு இடத்தில் திறந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கூண்டுக்குள் ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்ததை கண்டது ஆவலுடன் ஆட்டுக்குட்டியின் மீது பாய்ந்து கடித்து குதறி தின்றது தின்று முடித்து ஏப்பம் விட்டபடி திரும்பிய மடத்தனமாக கூண்டுக்குள்ளகப்பட்டு கொண்டோமே என்று நினைத்து வேதனைப்பட்டது ஆத்திரத்தில் கர்ஜனை செய்தது அப்போது கூண்டில் அடைப்பட்ட சிங்கத்தை தங்கள் வண்டியில் கட்டி இழுத்து சென்ற காவலர்கள் நாம் இளவரசர் கேட்டபடி அவர் விளையாடுவதற்கு ஒரு சிங்கம் கிடைத்துவிட்டது இதை பார்த்தால் நமது இளவரசர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் இளவரசரின் மகிழ்ச்சியை கண்ட மன்னரும் நமக்கு பரிசுகள் நிறைய தருவார் என்றெல்லாம் பேசிக்கொண்டே காவலர்கள் அரண்மனையை அடைந்தனர் கூண்டில் இருந்த சிங்கத்தை பார்த்தனர் இதை வருந்திய அவர்கள் இது ஊனமுற்ற சிங்கம் இதை நாம் இளவரசர் விளையாட பழக்கப்படுத்த முடியாது எனவே இதை காட்டில் கொண்டு போய் விட்டு விடுவதே நல்லது என்று கூறியபடி சிங்கத்தை மீண்டும் காட்டுக்குள் கொண்டு சென்று விட்டு திரும்பினர் காவலர்கள் சிங்கத்திற்கு மகிழ்ச்சி பொங்கியது நமது கால்வீரல் இல்லாததால் தான் நம்மை விட்டுவிட்டார்கள் நடப்பது எல்லாம் ஆத்திரப்பட்டு அதை கூண்டில் அடைத்தோம் ஆனால் அது சொன்னது சரி என்று இப்போதுதான் உணர என்றெல்லாம் நினைத்தபடி தனது குகைக்கு சென்ற சிங்கம் தன் மனைவியிடமும் குட்டிகளிடமும் நடந்ததை சொன்னது உடனடியாக சிப்பாய் குரங்குகளை அழைத்து சிறையை திறந்து குள்ளநறியை வெளியே அனுப்புங்கள் என்று உத்தரவும் இட்டது சிறையை விட்டு வெளியே வந்த குள்ளநறியை வரவேற்ற சிங்கராஜா அறிவு கடலே நீங்கள்தான் எனது மந்திரி நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று அன்று நீங்கள் சொன்னது உண்மையாகிவிட்டது யார் எதை சொன்னாலும் அவசரப்படாமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை நான் நன்கு புரிந்து என்று கூறி மகிழ்ந்தது சிங்கம் நேற்றைய தோல்விகளை களை எடுத்து நாளைய வெற்றிகளுக்கு முயற்சிகளை விதைப்போம் நமக்கு எத்தனை வழி இருந்தாலும் இனிமையாக பிறரிடம் பேசினால் உலகமே உன்னிடம் பேச ஆசைப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செடிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் தேன்மொழி முத்துக்குமாரசுவாமி